அவர்கள் கூறியதாவது எனது வெறுப்பு நபிசல்லாக அடங்கி செல்லும் அவர்கள் தொழும் வெறுப்புடன் பட்டுக் கொண்டிருக்கும் சில சமயம் நான் வெறுப்பில் இருக்கும் போது அவர்களின் ஆடை என் மேல்படுவதுண்டு